காளியோடாடி கனகாசலத்தாடி காளியோடு ஆடி கனகாசலத்தாடி கூலியோடாடி குவலயத்தே ஆடி கூலியோட குவலயத்தே ஆடி நீடிய நீ கால் நீடிய நீத்திக் கால் நீள்வானத்தே ஆடி நாளூர் அம்பலத்தே ஆடும் நாதனே நாளுர அம்பலத்தே ஆடும்